ீலா வாஷ்ண வீர சிஷ கரிசை வனோ சைலோ தேசான் முகுழ்ந்த பதபூஷி தாங்க மனோயாதி சதாத்மதம் ஸ்மர்தாம் கிருஷ்ண விரணி அப்படியே மனசை சிதில அடைஞ்சுடுத்துறா கண்ணனை பாக்காம சிதில அடைஞ்சுடுத்துறா பாகவதத்துல திருடி உபாயதே பெருமான ஒவ்வொரு கணமும் இவாளுக்கு ஒரு ஊழிகாலம் மாதிரி இருக்குதான் அப்படிப்பட்ட துவாபர யுகத்துல இந்த கோபிமார்களுக்கெல்லாம் கண்ணன் எப்படி தன்னுடைய சௌந்தரிய லாவண்யத்தை காட்டி மயக்கினானோ அத போலவே ஆழ்வா இருக்கு இந்த திருக்குடந்த எம்பெருமான் தன்னோட சௌந்தரிய லாவண்யத்தை காட்டி மயக்கிட்டான் போலருக்கு அவளோட திருமுக மண்டலம் எப்படி இருக்குமா கண்ணனோட திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் மாதிரி இருக்குமா இந்த கோவிகைகளோட திருமுக மண்டலத்துல கண்கள் வந்து வண்டுகள் போல இருக்குமா இந்த வண்டு போய் இந்த புஷ்பத்தை அழகாம் மதுராம்பாச யோசிதம் பஷ்யன் அச்சுத பத்ராப்ஜம் யாசாம் நேத்ராளி பங்கதையகா அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது அப்படிப்பட்ட ஒரு அழகு படித்தவன் என்னன்னா கண்ணன் எம்பெருமான்னு சொல்றோம் நம்ப மன்மதன் மன்மதகான்னு சொல்றது திரிமான முகாம் புஜக சாட்சாத் மன்மத மன்மதகா அப்படி மன்மதன் மன்மதன் மாறி இருக்கக்கூடிய ஒரு திருமேணி படைத்த எம்பெருமான் அப்படி ஒரு உள்ளத்தை கவர்ந்து கொள்ள போயிட்டானான் அதாவது பஷியத்தோ அரூச்சன் ஒரு பேரு எம்பெருமானுக்கு அழகு படைத்தவன் அப்படின்றது கிடையாது ராமனும் அப்படிதான் சதைக பிரியதர்ஷனகாங்கிறார் ராமகா எல்லாரையும் ரமிக்க செய்பவன் ஒரு நாள் முகத்தில் விழித்தவர்களை வடிவழகு படுத்தும் பாடுங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு திருமேனி படைத்தவன் திரும்னியுக்கிறோம் இந்த அனுபவத்தை தான் இப்படி ஒரு அழக படிச்ச எம்பெருமான வடிவழக படிச்சு பாதாதி கேசம் ஆறாமதே ஆறாமது இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு மேல மேல போயிண்டே இருக்க எம்பருமான அனுபவிக்கிறதுக்கு கண்ணழகு ஒன்னே போறோம் நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன திருப்பான ஆழ்வர் காது வரைக்கும் நீண்ட இருக்கக்கூடிய கண்கள் கண்ணெஞ்சு படத்தை என்னையே உண்மத்திடுத்து அப்படின்னு சாதிக்கிறார் அது மட்டும் கிடையாது அந்த அனுபவம் போயிட்டே இருந்ததுல தடங்களா இல்லையா அப்படியே போயின்றது ஒரு பகனாய் ஞானமேழு உண்டான் அரங்கத்து அரவினையான் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்ல தோரடி நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினேங்கிறார் அதாவது முடிவில்ல இந்த அனுபவத்துல இப்படி ஒரு அழகான ஒரு அழக அனுபவிக்காரு என்பருமான பார்த்து அனுபவிக்கச்ச அதுல தடங்களே கிடையாது அழகரை சேவிக்கச்ச அந்த கருணை திருக்கண்கள்ல இருந்து அப்படி அந்த பிரேமமாகிய கருணை அலை வீசறதான் அவருக்கு சுந்தர பாகுஸ்தவத்துல சாதிக்கிறார் குரத்தாழ்வான் அப்படிப்பட்ட கண்களில் இருந்து அலை வர மாதிரிதான் இந்த ஆறாம் முதனுக்கும் கருணையாகிய அலைகளை அழுவாரு காமிச்சி கொடுத்துருக்காரு அந்த அனுபவத்துல திளைத்து திளைத்து அதுல இருந்து அவனால மீண்டு வர முடியாததுனாலதான் அதையே மேல மேல பருகணம் அப்படின்றதுனாலதான் ஆறா அமுதேன்னு சொல்லிட்டார் அவர் ஏன்னா இந்த கண்ணு அழகு அப்படி வந்து அவரை வந்து வளைச்சு விடுத்தான் என்பதுமான பாக்கச்சேவே அப்படிப்பட்ட ஒரு மனசு இழுக்கக்கூடிய ஒரு சொரூபத்தை உடையவனை இல்லையாவோ அதனால ஆழ்வாருக்கு அதுல மீண்டு வர முடியல ஆறா அமுதே அப்படின்ட்டு மேல இன்னும் வேணும் அது போனோம்னு சொல்லத் தோணும்ல அவருக்கு சாதாரணமா யாராவது ஒருத்தர் பேசினா ரொம்ப இனிமையா இருக்கும் அவ பேசச்சு இன்னும் கொஞ்ச நாளை பேச மாட்டாளா அமிர்தமாட்டும் கேள்வா சில விஷயங்கள் நமக்கு காதல விழும் அந்த விஷயம் நமக்கு அந்த காதலை விழக்கூடிய விஷயங்களுமே அதே போலவே இனிமையாதான் இருக்கும் இப்ப அடியெல்லாம் பேசினா எப்ப நிறுத்த போறான்னு சில பேர் பாக்கலாம் அந்த மாதிரி கிடையாது சில பேர் ரொம்ப நன்னா அழகா பேசுவா அத கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களுமே அதே இனிமை அதே அமிர்தம் அமிர்தம்னா சாப்பிடுறது சாப்பிட்ட ருச்சிதான் கிடையாது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அமிர்தம்னா ரொம்ப தேவாமிர்தமா இருக்கும் சிலை சாப்பிடுவோம் வாய்க்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும் ஆனா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயர் வந்து சொன்னதை கேட்காது வயர் போறோம்னு சொல்லிடும் அப்போ அந்த லெவலில் விட்டுடுவோம் ஆனா எம்பெருமானாகிய ஒரு அமிர்தத்தை பருக பருக பருக இந்த ஆத்மாக்கு போய் அது சேர சேர சேர அது போறோம் சொல்லத் தோறாது அதனாலதான் ஆழ்வா இருக்கு போறோம்னு சொல்ல தோணாதனாலதான் ஆறாவதே அப்படின்ட்டாரு என்ன கண்ணால் காணக்கூடிய அமிர்தமாக இருப்பவன் சாந்தோகி உபநிஷத்து சொல்றது அமிர்தம் திருஷ்டுவா திருபியந்தின்னு சொல்றது கண்ணால் கருகக்கூடிய அமிர்தம் சகசநாமத்துல அமிர்தாசகா அமிர்த வபுகுன்னு ரெண்டு திருநாமம் எம்பெருமானுக்கு அமிர்தாசகா அப்படின்னா எம்பெருமான் தன்னோட அடியார்களுக்கு சேத்தனர்களுக்கு யாரெல்லாம் சரணாகதி பண்றவளோ எல்லாருக்கும் தன்னுடைய அமிர்தமாகிய கல்யாண குணத்தை ஊட்டி விடுவானா எம்பெருமான் அதனால அமிர்தாசகான்னு ஒரு திருநாமம் அமிர்த வபுகு ஒரு திருநாமம் அது எப்படின்னா தன்னோட திருமேனியா அமிர்தமா இருக்குமா எவ்வளவு ஆனாலும் ஆறாமுதன்னு சொல்லி இருக்க எல்லாம் அமிர்த லகரி அமிர்த இந்த அனுபவத்துலே தேனூரிமே இருக்கிறதுனாலதான் பாலும் தேலும் கண்ண கண்ணலும் அமுதமா இருந்து விடுத்த ஆழ்வார்க்கு அதை விட்டு மீண்டு வர முடியல அதனால ஆழ்வார் ஆறாமுதேன்னு விட்டார் இந்திரியத்தெல்லாம் இந்திரியங்களுக்கெல்லாம் விடாயை தீர்த்தக்கூடிய திருமேனி அதனால ஆறாமுதே அப்படின்னார் சகல அங்க தாபத்திரையத்தெல்லாம் போக்கக்கூடிய திருமேனியா காட்சி கொடுத்துட்டான் எம்பெருமன் மீண்டு வர முடியல முதல திருமேனியோட சௌந்தரியவணத்தை காட்டி ஆழ்வார மயக்கினான் அந்த அனுபவத்திலேருந்து மீண்டு வர முடியாம அந்த அனுபவத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஆறாவதே அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எம்பெருமனோட ஒரு திருமேனி அழகுன்னா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க யுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமேனி எம்பெருமான் நித்திய எவ்வளத்த உடையவன் நித்திய யுவன் இப்ப இவன் யுவா குமாரகான குமாரே இல்லாத ஒரு திருமேனி எம்பெருமான போல ஒத்த உண்டு சொல்ல முடியாது அப்பொழுது அலர்ந்த தாமரை பூ போல இருக்கக்கூடியவன் பிரபுத்த முத்தாம்புஜ சாருலோச்சனம் ஆள சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு திருமேனி சௌந்தரிய லாவண்யங்கள் நிறைந்தவனாம் சௌந்தரியம்னா அவயவ சோவை ஒன்னு ஒன்னா சொல்றோம் தோல் கண்டார் தோலே கண்டான் எம்பெருமான சௌந்தர்யம் லாவண்யம் சமுதாய சோவை அதாவது ஒவ்வொரு திருமேணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களை பார்க்க அதிலே ஈடுபட்டுற ஆழ்வார் அதனால அதுலேருந்து மீண்டு வர முடியல செந்தாமரை அடிகள் தடம் பெறும் தோள்கள் நிமக்ன நாபின் கோள நீல்முடி மூக்கு மை வண்ண நறுங்குஞ்சி இப்படி திருவடி பாதாத கேச பர்யந்தம் ஆழ்வார்க்கு அந்த அனுபவத்திலேருந்து மீண்டு வர முடியுமா அதனால அவனால மீண்டு வர முடியாத எதை பாக்குறாரோ அதுலயே இருந்ததுனால அதுல மேல மேல அவருக்கு அனுபவிக்கணும் அப்படியே ஒரு அபிநேசம் வந்து ஆறாவது அப்படின்னு சாதிச்சுட்டார் கூட இருக்கு அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு அமிர்தலகரி அமிர்தமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான பாத்துட்டு அந்த ஆழ்வார் ஆறாவதே இப்போ இப்படிலாம் அனுபவிக்கிறார் ஆழ்வார் சாதாரணமா நமக்கு என்ன தோணும் எம்பெருமான அனுபவிக்கிச்சா எங்கேயாவது ஒரு தடங்கள் வந்துடுச்சுன்னு நம்மளே போய் பெருமாட்டு நிக்கிறோம் புத்தி எங்கேயோ பெடுத்துனா பிரயோஜனம் கிடையாது ஆனா ஆழ்வார்க்கு அப்படி சேவை சாதிக்கல எம்பெருமான் எப்படி சேவை சாதிச்சிருக்கா ஆழ்வாரோட திருமேனி எப்படி இருக்குன்னா சுவாமி இருக்கக்கூடிய திருமேனியை சேவிச்சிருக்கார் ஏக்கரூபமா இருக்கக்கூடிய திருமேனியை சேவிச்சிருக்கார் திவ்யமாக இருக்கக்கூடிய திருமேனியை சேவிச்சிருக்கார் அது அத்தமாக இருக்கக்கூடிய திருமேனியை சேவிச்சிருக்க நித்திய நிரபதிகமாக இருக்கக்கூடிய திருமேனியை சேமிச்சிருக்காரு சுவானுரூபமாக இருக்கக்கூடிய திருமேனின்னா ஆழ்வார் அப்படியே அந்த அனுபவத்துல தலைச்சு இருக்க எந்த விதமான தடங்களுமே கிடையாது அந்த அனுபவம் அவருக்கு வளர்ந்துட்டே போயிருக்கு அதனாலதான் அவர் வந்து ஆறாமுதேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் சுவானுரூபமான திருமேனி ஏகரூபமான திருமேனியை சேவிச்சிருக்கார் ஏகரூபம் அப்படின்னா சதேக ரூப ரூபாய் மலராது குவியாதுங்கிற நம்மாழ்வார் மொக்கார்ந்துருத்துனா பரிபூர்ணமான அழக நம்ம வந்து அனுபவிக்க முடியாது அதுக்கு மேல புஷ்பம் விரிஞ்சு கொஞ்ச நாயில வாசனை போயிடும் வாடி போயிடும் எம்பெருமான் அப்படி கிடையாது பரிபூர்ணமா முழுமையான ஒரு ஞானத்தோடு இருக்கக்கூடியவன் அதனாலதான் சுவானூபமான திருமேனி ஏகரூபமான திருமேனி திவ்யமாக இருக்கான் திவ்யம்னா உபமானமே கிடையாது எம்பெருமானுக்கு இப்படிப்பட்டவனு ஒரு உபமான நம்மளால சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு திருமேனி இருக்கக்கூடியவன் அந்த திருமேனி ஆழ்வார் சேவைச்சிருக்கார் அதி அற்புதமான திருமேனியா எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஒழி ஒழி அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறாவதமே அப்படின்னு இருக்கக்கூடிய திருவேணியை செவிச்சிருக்க இதுக்கு நித்திய நிரபதிகமான திருமேனி நித்திய நிரபதிகமான திருமேனின்னா குற்றம் இல்லாத ஒரு திருமேனியா எம்பெருமாளுக்கு எப்படி குற்றம் இல்லதுன்னா தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சுவார்த்தம் இருக்கு அது கிடையாது எம்பெருமானுக்கு குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு திருமேனியா எம்பெருமான் அடியார்களுக்கு ஜிதந்தையில சொல்றா நத்தே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானா துவம் பிரகாசம் எம்பெருமானே உன்னோட ரூபம் உனக்கோசரம் கிடையாது அது உன் அடியார்களுக்கு நத்தே ரூபம் நச்சாகாரம் உன்னோட திவ்ய ஆத்மஸ்வரூபமும் உனக்கு கிடையாது அதுவும் எருவானோட பரமபதமுமே நம் போன்ற அடியார்களுக்கு அப்புறம் கடைசியில சொல்றார் பக்தான விளங்குற இல்லையா அப்படி அதனால தானே ஆதியன் சோதி அறிகுறிவை அங்கு வைத்து இங்கு விருந்த வேதம் முதல்வன் நமக்கோசரம் தானே எம்பெருவான் அங்கேயும் இங்க வந்து பிறந்திருக்கான் விஷ்ணு புராணம் சொல்றது இச்சா கிரகி தோப்பி மதோரு தேகாங்கிறது எடுக்கப்பட்ட சரீரம் நம் போன்ற சேத்தனர்களுக்காக எம்பெருவான் இச்சையினாலும் எடுக்கப்பட்டவனா என்ன விசேஷம்னா அர்சிஷ்மான் அர்ச்சித கும்பகாங்கரா சகசரநாமத்துல எம்பெருமானோட ஒரு கருணா ரசம் இதுல நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் எம்பெருமானது என்ன பண்றான் அவனுக்கும் ஒரு ஆசை நமக்கு அகக்கண் புறக்கண் ரெண்டு கண்ணும் கொடுத்து தன்னோட பெருமைகளை எல்லாம் நம்மள தெரிஞ்சுக்க வைக்கிறானோ அதுதான் அர்ச்சிஷ்மான் அடுத்த அர்ச்சிதா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு ஆத்துல திருவாராதனை பண்றோம் பெருமாள் எங்கேயாவது வெளியூருக்கு போனா கூட எடுத்துட்டு போய் அங்கேயே திருவாராதனை பண்றோம் மடங்கள்லயும் தேவாலயம் எல்லா இடத்துலயும் எம்பெருமான் திருவாராதனை பண்றது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இதை கொடுக்கறான் எம்பெருமான் இதுதான் அர்ச்சிதாங்கறா கும்பஹா அப்படின்னா என்ன சொன்னா தன்னோட வடிவழக காட்டி நம்மளை வந்து அனுபவிக்க வைக்கிறானா எம்பெருமானே பார்த்துட்டு அவனை அனுபவிக்க நம்மளால அவனோட ரூபத்தையோ சொரூபத்தையோ கல்யாண குணங்களையோ திவ்ய சேற்றிதைங்களையோ நம்ம அனுபவிக்கல அப்படின்னா நம்மளோட வாழ்நாள் வேஸ்ட் அது அப்போ அந்த ஞானத்தை கொடுத்து எல்லாம் பண்றதுனாலதான் அர்ச்சிஷ்மான் அர்ச்சித கும்பகாங்கரா இப்படிப்பட்ட ஒரு திருமேனியை காமித்து நம்மள அனுபவிக்க வைக்கிற மாதிரிதான் இதே மாதிரி ஆழ்வார்க்கு நம்மாழ்வார்க்கு அந்த திருக்குடந்த எம்பெருமான் இத்தனை சொரூபத்தையும் இத்தனை ரூபத்தையும் இத்தனை கல்யாண குணங்களையும் தன்னோட ஜிவ்ய திவ்ய சேற்றிதங்கள் எல்லாம் காமிச்சதுனாலதான் ஆழ்வாரால் மீண்டு வர முடியாத எருமான ஒன்பதாம் அத்தியாயம் மண்மனாபவ அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல இந்த மண்மனா என்னையே நினைச்சுட்டு இல்லையா அந்த எண்ணெயே நினைக்கச்ச எப்படிப்பட்ட எண்ணையே எம்பெருமான் என்னன்னு சொல்லிட்டா ஆனா அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்டன்றதுக்கு நமக்கு காமிச்சு கொடுக்கிறார் நமக்கு பதினெட்டு விசேஷணங்கள் காமிச்சு கொடுக்குறாரு அதுல கத்தியத்துல அகிலகேன்னு ஆரம்பிக்கிறார் ஆனா இங்க பாஷ்யத்துல நிகிழகேன்னு ஆரம்பிக்கிறார் மயிஸ்வரலேய பிரத்ய கல்யாணதே சிலள ஜேகாரணமாயணேபுருஷோத்தீலஜீமுதாசே அபாரகாருசீசரியாம்பீரியாச்சைதாரவ அவிச்சேதன நிவிஷ்டமனாபவ அவரோட சொரூபத்தையும் அவரோட வைலட்சணத்தை எப்பவுமே எம்பெருமானாரு அப்படின்னா நம்மளோட கிருதயம் தான் எம்பெருமாறு அதான் எம்பெருமானாருக்கு நம்மாழ்வார்க்கு என்னென்ன அனுபவங்கள் வந்ததோ இதுகொண்டு சூத்திரம் ஒருங்க விடுவான்றதுனால நம்மாழ்வாரோட திருவிழா வந்து எப்படி இருக்குன்றத எம்பெருமானாருக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த ஆழ்வார் அனுபவிச்சத நீங்களும் இப்படி அனுபவீங்கன்றதுக்கு தான் நமக்கு அப்படி காமிச்சு கொடுக்குற